வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு ஆசை இருக்கிறது என்ன என்றால் மிக கடுமையான தவத்தை பூண்டு எப்படியாவது அந்த இறைவனின் பேரொருளை பெற வேண்டும் இறைவனை சந்தித்து நல்ல வரங்களை எல்லாம் பெற வேண்டும் அப்படின்னு நம்பிட்டு ஆனால் எங்க நமக்கு குழப்பம் வருகிறது அப்படின்னா எது தவம் தவம் என்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல தான் சிலர் என்ன நம்புறோம் மிகப்பெரிய வேள்விகளை நடத்துவது அல்லது அப்படியே இறைவனை நினைத்து ஒரே இடத்தில் உணவின்றி அமர்ந்திருப்பது அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு இருக்கோம் ஆனால் இதுவெல்லாம் தவம் அல்ல நாம் இறைவனை நினைத்து நினைத்து எவ்வளவுதான் பிரார்த்தனை செய்தாலும் அது உண்மையான தவமாக ஆகாது அப்படின்னு சான்றவர்கள் சொல்றாங்க சான்றவர்கள் தவத்திற்கு கொடுத்திருக்கிற இலக்கணமே வேறங்க சிலர் என்ன சொல்றாங்க நேசிக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னும் சிலரோ நம்மகிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் மற்றவங்களுக்காக கொடுக்கணும் அதுதான் சிறந்த தவம்னு சொல்றாங்க இன்னும் சிலரோ அப்படியெல்லாம் இல்ல எல்லா உயிர்களையும் நம்மை போல நேசிக்கணும் அதுதான் சொல்றாங்க ஒரு அறம் இருக்கிறது எந்த வகையிலும் நாம் தவறுகளை செய்துவிட்டு இறைவனிடம் போய் மன்றாடி பெறக்கூடியதல்ல வரம் ஏனென்றால் அப்படியானால் அசுரர்கள் பலரும் மிகப்பெரிய சிவனடியார்களாக இருந்தார்கள் சிவனை நோக்கி மிக கடுமையான தவம் புரிந்து வரமும் பெற்றார்கள் ஆனால் அந்த வரத்தை சிவன் வழங்கும் பொழுதே ஏதாவது ஒரு சிறிய எதிர்வினையாற்றக்கூடிய அளவிற்குத்தான் வரங்களை வழங்கியிருந்தார் ஆகையால் தான் அசுரர்களால் தொடர்ந்து நீடிக்க முடியவில்லை அதே போல்தான் நாமும் பல தவறுகளை செய்துவிட்டு மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டு இறைவனை வழிபட்டாலும் இறைவன் முழுமையாக நமக்கு அருளை வழங்க மாட்டார் ஆனால் உண்மையான தவத்தை மேற்கொண்டால் எது உண்மையான தவம் வள்ளுவர் சொல்கிறார் தாங்க அதே போல நாம் எந்த உயிரினங்களுக்கும் துன்புறுத்தல் செய்யக்கூடாது இதுதான் உண்மையான தவத்தின் வடிவம் அப்படின்னு சொல்றார் அப்ப தவத்தின் வடிவங்கிறது என்ன நமக்கு பிறர் துன்பம் செய்தாலும் அதனை தாங்கிக் கொள்ள வேண்டும் அவருக்கு திரும்ப செய்யக்கூடாது அதே போல எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொழுதும் நாம் துன்பம் செய்யக்கூடாது அவ்வாறு செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான தவம் அப்படிங்கிறாங்க நம்ம எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில அந்த உண்மையான தவத்தை மேற்கொள்ள முயற்சி செஞ்சிருக்கோம் உண்மையிலேயே அத்தகைய தவத்தினை நாம் மேற்கொண்டோமானால் இந்த உலகம் மிக அமைதியாக அழகாக இருக்கக்கூடும் ஏனென்றால் உலகில் உள்ள எல்லோரும் அந்த உண்மையான தவத்தை மேற்கொள்ள முயற்சித்தால் எங்கே பகை ஏற்பட போகிறது எங்கே இடர்பாடுகள் ஏற்பட போகிறது மனிதநேயம் அல்லவா தழைத்துக் கொண்டே இருக்கும் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் அந்த உண்மையான தவத்தை மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு குரல் எண் இருநூத்தி அறுபத்தி ஒன்று நோய் நோன்றல் உயிர்குறுக்கன் செய்யா தவத்திற்கு உரு மீண்டும் குரல் உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு இந்த நாள் இனிய நாளாக மீட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி